नमो சச்சிதானயக் गुरवे बुद्धि வேதாந்தேரவே கிருஷ்ணாயலோரம் வேதாப்ஜாஸும் வந்தேஷமாருஷோத்தமசிரே நோ சநவனம் நேன்மரா அசோகஸ் தருணஸ் தர சூரர்ஜனை शतावर्तः அனுக்கூல பத்மத்மன்கணோக்கூரீ ஜனேஸ்வரூல்க்காத்தம் பலவிதமான அவதாரங்களை தர்மத்தை ரஷணம் ஒரு அர்த்தம் நூற்றுக்கணக்கான நாடிகள்லாம் சேர்ற இடமாகிய ஹிருதயத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார் சதா வர்த்தகா நாடி நூற்றுக்கணக்கான நாடிகள் சேர்கின்ற இடத்துல பிராணரூபமாக இருக்கிறார் என்று ஒரு அர்த்தம் நாடீசதே பிராணரூப்பேன வர்த்ததே இது வா அப்படின்னு இனி அடுத்தது பத்மம் ஹஸ்தே வித்யதே இது பத்மி பத்மினே நமஹா பத்மின் இருக்கு பத்மின் சப்தகா பத்மம் தாமரை ஹஸ்தே வித்தியதே கையில் இருப்பதால் இவர் தாமரையை உடையவர் தாமரை கையன் அப்படிங்கிறதுனால பத்மி தாமரை கையனாக விளங்குகிறார் ஆஹா பத்மஹஸ்தா அதுதான் பத்மிங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்கு அதனால் அதனுடைய அன் மென்மை அன்பு இது மாதிரி பல விஷயங்களை நாம் சிந்தனை பண்ணலாம் பத்மனிபே திருஷ் அஸ்ய இத்மனிபே க்ஷண அதாவது தாமரை போன்ற பார்வையை உடையவர் தாமரை எவ்வளவு மென்மையாக இருக்கோ கண்களும் தாமரை போன்ற கண்கள் அந்த பார்வையும் தாமரை போன்ற தாமரை எப்படி நம் மனசுக்கு கவர்ச்சியாக இருக்கோ அது மாதிரி பார்வையை உடையவர் அப்படின்னு அர்த்தம் பத்மனிபே ஈக்ஷனே தாமரை போன்ற பார்வை திருஷௌ அஸ்ஸி அஸ்தி இ கண்களுக்கும் தாமரை அந்த பார்வைக்கும் தாமரை ஆகையினால் பத்மநிப ஈக்ஷணா ஈக்ஷணான்னா பார்க்குறதுன்னு அர்த்தம் பத்மனிபன்னா தாமரை போல அப்படின்னு அர்த்தம் தாமரை போன்ற பார்வையை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் பத்மநாபோரவிந்த அக்ஷ பத்மகர்பரீரபிருத்து மஹிோ விரும மோட்ஜ பத்மோரவிமர் மஹர் விருமா மாட்சோருட பத்மநாபா பத்மநாபன பத்மஸ் நாபோ மத்தியே கர்ணிக்காயம் ஸித இது பத்மநாபா அதாவது தாமரை மலரில் வீற்றிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் தாமரை போன்ற தொப்பிழை உடையவர்னு முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த இடத்துல அர்த்தம் சொல்கிறார் ஆக தாமரை போன்ற ஹிருதயம் தாமரை போன்ற ஹிருதயம் அதில் விளங்குகிறார் மலர்மிசை ஏகினான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் தாமரை மலரில் வீற்றிருப்பவர் உள்ள தாமரை மலரில் வீற்றிருப்பவர் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் பத்மஸ்ய நாபவ் மத்தியே ப தாமரையின் மத்திய மத்திய பாகத்தில் கர்ணிக்காயாம் கர்ணிக்காயம்னா அந்த மொட்டு இருக்கே அந்த மக்கள் அந்த மொட்டு இருக்காராம் பகவான் அது மாதிரி ஹிரதயத்திலையும் அப்படி இருக்கிறார் நாராயணசூக்தத்துலாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பத்மநாபஹா பத்மநாபகாங்கிறதுக்கு தாமரை போன்ற தொப்பிளை உடையவர் அதெலாம் தொ தொப்புலேருந்து தாமரை முளைச்சி வந்து அதுமேல் பிரம்மதேவன் இருக்கிறவர் அந்த அர்த்தமெல்லாம் வேறு இந்த இடத்துல இப்படி அர்த்தம் சொல்லியிருக்கார் அப்புறம் அரவிந்தாட்சா அதுக்கு அர்த்தம் அரவிந்த அஸ்ஸய அரவிந்தாட்சா முதல்ல பத்மநிபேக்ஷனு பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறார் தாமரை போன்ற கண்கள் இரண்டு கண்களும் இருக்கின்றன அதனால் அரவிந்த சதிருஷே அக்ஷிணி அக்ஷிணின்னா கண்கள் அதனால தான் இன்னொரு பேர் புண்டரீகாட்சா ஆஹா அஸ்ஸயி அரவிந்த அக்ஷா ஆஹா பத்மாஷா அரவிந்தாட்சா அர்த்த அர்த்தம் அடுத்தது பத்மசிய மத்தியே உபாசியாத் பத்மர் பபா சரி இதெல்லாம் ரிப்பீட்ட ரிப்பீட்டேஷனாக இருந்தாலும் இதுக்கு தர்மம் உண்டு இதுக்கெல்லாம் பத்மஸ் பத்மஸ் என்ன ஹிரதய ஹாஸே தாமரையா தாமரையா பத்மங்கிறதுக்கே திருதயம் பத்மம்னா என்ன ஹ்தயம் அந்த ஹிரதயத்தின் மத்தியத்தில் தியானிக்கப்படுகிறார் இருக்கிறார்னு முதல்ல சொல்லப்பட்டது இங்கே அவர் அவ்வாறு கருதி தியானிக்கப்படுகிறார் உபாசியத்வாத் பத்மகர்பகா இந்த இடத்துல பத்ம கர்பகாங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி அர்த்தம் சொல்லியிருக்கார் அவர் பத்மகர்பகா மஞ்சி பத்ம பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் அரவிந்தேவ அக்ஷிணி கர்ப்பகாங்கிறதுக்கு மத்தியஸ்தா கர்பகாங்கிறதுக்கு இந்த பத்ம கர்ப்பகாங்கிறதுக்கு மத்தியங்கிற அர்த்தத்தில் கர்ப்பகாங்கிறதுக்கு சென்டருங்கிற அர்த்தம் எடுத்துகிட்டுருக்கார் அடுத்தது போஷய போஷயன் அன்னூப்பேணீரி அன்னூண பிரணேவா சரீராணா போஷயன் தாரய்தீரீர்தாங்க உடம்ப சரீரபிருத்தே நமஹா எப்படி தாங்குகிறார்னா உணவாலேயும் உணவு உணவுனால உண்டாகிற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றுனாலேயும் ஷரீரினாம் சரீரத்தை உடைய ஜீவர்கள் ஜீவர்களுடைய சரீரத்தை போஷயத்தி தாரயத்தி போஷையத்தின்னா பாதுகாக்கிறார் நரிஷ் பண்ணுறார் தாரயத்தி அதன் மூலம் தாங்குகிறார் ஆக உணவை கொடுத்து உயிரை கொடுத்து பிராணனை கொடுத்து பிராணனை இது பிராணரூபமாக இருந்து காப்பாற்றுறார் இப்போ சரீரத்தில் அன்னமும் பகவான் பிராணனும் பகவான்கிற அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் ஸ்வமாயையா ஷரீராணி விபர்த்தி இவா இன்னொரு அர்த்தம் அதுக்கு தன்னுடைய மாயையினால் எல்லோருடைய உடம்பையும் தாங்கின் இருக்கார் சொல்லப்போனால் இந்த கிராவிடேஷன் இருக்கே கிராவிடேஷன் தீரியே இப்படித்தானே நம்ம எப்படி நிற்கிறோம் பூமியில் யோசித்து பார்த்தா தெரியும் ஆக எல்லாருடைய சரீரங்களையும் சரீரம்னா இங்கே ஆடு மாடு கோழி எல்லா சரீரமும் தான் என்ன மீன் சரீரமாக இருந்தாலும் சரி புலி சரீரமாக இருந்தாலும் சரி எல்லா சரீரத்தையும் தன்னுடைய மாயினால் தாங்குகிறார் அப்படின்னும் அர்த்தம் பண்ணலாம் சரீரபிருது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மஹர்திஹி அதுக்கு அர்த்தம் பார்க்குறோம் மகத்தீ ருத்திஹி விபூதிஹி அஸ்யிதி மஹர்திஹி மகதி ருத்திஹி மகர்திஹி ருத்திகின்னு சொன்னால் மகிமை குளோரி பெரும் மகிமை உடையவர் அவருடைய மகிமையெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது பேராற்றல் வாய்ந்தவர் பெரும் மகிமை மிக்கவர் விபூதி ருத்தி சப்தத்துக்கு விபூத்தின்னு போட்டிருக்கார் ஆஹா விபூத்தினா குளோரி மகிமா ஆஹா அதனால தான் எல்லா இடத்துலையும் ருத்தி சித்தின்லாம் போடுறோம் குளோரி வீட்டில எல்லாம் எழுதுறது உண்டு ருத்தி சித்தி அப்படிலாம் போடுறோம் ருத்தினா வளர்ச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ருத்தி அதுலேருந்து தான் விருத்தி அப்படிலாம் வந்தது அடுத்தது பிரபஞ்சரூபேண வர்த்தமானத்வாத் ருத்தஹா அங்கே ருத்தி இங்கே மஹர்திருத்தோ ருத்தாத்மான் இருக்கு அந்த ருத்தகா சப்தத்துக்கு பிரபஞ்ச ரூபமாக இருக்கார் அப்படிங்கிறார் ஆகா பிரபஞ்ச ரூபமாக இருக்கிறதுனால ருத்தஹான்னு பேர் தின பிரபஞ்சம் தினமும் மாறிக்கிண்டே இருக்குது அந்த மாற்றம் வளர்ச்சி எல்லாமாக அவர் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த பிரபஞ்சம் வேற ஈஸ்வரன் வேற கிடையாது இதுதான் ஹிந்து மதம் எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கார்னு சொல்லலை பிரபஞ்ச ரூபமாகவும் அவர் காட்சி அளிக்கிறார் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் இதுதான் நம்ம பகவானை பார்க்கறது குறிப்பிட்ட விக்கிரகத்தில் மாத்திரம் இல்லை அங்கேயும் இருக்கார் ஆஹ் பிரபஞ்சரூபேண வர்த்தமான அடுத்தது விர்தா புராத்தன ஆத்மா எஸ் இருத்தாத்மா விர்தாங்கிறதுக்கு விர்தாத்மாவுக்கு சொல்கிறார் விருத்தான்னா புராதன ஆகையினால் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் பெண்ணை புதுமைக்கும் பேத்தும பெற்றியன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் புராதனஹா ஆத்மா அஸ்ய எஸ்ய யார் இந்த உலகத்திலேயே பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் இருக்கார் ஆனால் இந்த இடத்துல பழமைங்கிற அர்த்தம் மாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கு ஆகா விரத்த ஆத்மான என்ன தத்துவம் காலத்தை கடந்த உணர்வு துவம் அதுதான் விரத்தாத்மாங்கிறப்த்துக்கு அர்த்தம் புராதன ஆத்மா எஸ் இடுத்தது மகதி அக்ஷிணி மகாந்தியக்ஷிணி வா அஸ் மஹாட்ச மஹாட்சா மகாட்ச மகதி அட்சிணி மகாந்தி அக்ஷீணி எப்படி வேணா வச்சுக்கலாங்கிறார் மகதி மகத் மகதீ மகத் மகதி மகந்தி அப்படிலாம் சொல்லுவோம் அப்புறம் மகாந்தி மகதி மகாந்தி அக்ஷீணி அப்படி சொல்கிறார் அதாவது பகவானுடைய கண்ணு ரொம்ப பெரிசுன்னு சொல்லலாம் இல்லை நீளமாக பறந்து விரிந்தது சிறப்புக்குரிய கண்கள் தெய்வீக கண்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக எடுத்துக்கலாங்கிறார் மகதி அக்ஷிணின்னு சொல்லலாம் மகாந்தி அக்ஷீணின்னு சொல்லலாம் அக்ஷி அக்ஷினி அக்ஷீணி அதாவது கண்கள் பல கண்கள்னு சொல்லலாம் ரெண்டு கண்கள்னு சொல்லலாம் ஆஹ பரந்து விரிந்த அழகிய கண்கள் அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் ப்ராட் அவுட்லுக் பரந்த மனப்பான்மையைத்தான் பரந்த கண்கள் என்று சொல்லப்படுகின்றன அஹ மகத்தி அக்ஷிணி இது வந்து திவஜனம் கண்கள் இல்லாட்டி மகாந்தி அக்ஷீணி சஹசிராஷ் சகசிரபாத் நிறைய கண்கள் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் சொல்லலாம் அஹ மகாட்சா அடுத்தது கருடாங்க துவஜா எஸ் இருட்வஜா கருட கொடியோன் அதுதான் கருடனை கருடன் பொறிக்கப்பட்ட துவஜம் கொடி எஸ் யாருக்கு கருடனுடைய ரூபம் பொறிக்கப்பட்டிருக்கோ கொடி அவர் கருடத்வஜா அப்படி சொல்கிறது அஹ கருட்வஜா விஷ்ணுவோட கொடி கருட கொடி கருடக்கொடியோன் மாணிக்கவாச்சரோட எங்கேயோ பாடுறார் கருடக்கொடியோன் காணமாட்டா அப்படின்னு சொல்லி திருவாச்சகத்தில் வருது எங்கேயோ ஒரு பாட்டு இருக்கு அடுத்த ஸ்லோகம் அதுலோபீம சமய்ஞோஹவிர்ஹரி சர்வலட்சணலியலக்ஷ்மீவான் சமிதிஞ்சய அதுலஸ்ரபோபீம சமயோவிர் சுவலட்ச அல்து துலா உபமிய வித்தியே அதுல நி யாமஸ்தீ அபியக்கூத்தியமிருச்சுக்கு அர்த்தஞ்சொலா துளா எல்லாருக்கும் தெரியும் துலாந்த வந்து தராசு அதுக்கு என்ன சொல்கிறார் உபமானங்கிறார் துலான்னு சொன்னால் உபமானம் ஈக்குவல் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமான்னா இவருக்கு சமமாக யாரையாவது சொல்ல முடியுமான்னா ந வித்தியே தனக்குவமை இல்லாதான் ஆஹா துலா உபமான துலா ஈக்குவல் டு அஸ்ய இவருக்கு ந இல்லை இதி என்பதனால் அதுலஹா யாருக்கு சமமானவர் இல்லையோ அவருக்கு பேர் அதுலஹா அதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி கோட் பண்ணுறார் நதஸ்ய பிரதிமாஸ்தி எஸ்ய நாம யாருக்கு பெரும் புகழ் மிக்கவர் என்று எஸ்ய நாம மகத்யஷஹா மகத்யஷஹான்னா பெரும் புகழுக்குரியவர் பெரும் புகழாயிருப்பவர் அவருக்கு வடிவம் இல்லைங்கிறது ந தஸ்ய பிரதிமா உமானமான்னு எடுத்துக்கலாம் அவருக்கு நிகரானவரும் இல்லை அவருக்கு வடிவம் இல்லை அப்படின்னு சொல்லும் இது ஸ்வேதாஸ்வத்தரோ உபனிஷத்தில் நாலு பத்தொம்போது மந்திரம் அப்புறம் அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணுறான் பகவானே விஸ்வரூப தரிசனத்தில் நதமஸ்தியபியகுதோன்யா ட்வ்சமாக நாஸ்தி உனக்கு சமமாக ஒருத்தரும் இல்லை அந்யா அதிகா குதா அபியதிக அபியநா அதிகா குதா உனக்கு சம் வேறு உனக்கு சமமாக ஒருத்தரும் இல்லை உனக்கு மேலே யார் இருக்கிறார்கள் உனக்கு மேலே ஒருவரும் இல்லை உனக்கு மேலானவரும் இல்லை உனக்கு நிகரானவரும் இல்லைன்னு அர்த்தம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் அதுதான் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாங்கிறது தமிழில் சொல்கிறது இஸ்மிருஷ் என்று ஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது கீதையில் இனி சரபாக்கு அர்த்தம் சராணி ஷீரியமான ஆத்மா அவ்வளோதான் சொல்கிறார் ஷராஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஷரீராணிங்கிறார் ஷரீராணி ஏன் ஷராகாக்கு ஷரீராணிங்கிற எல்லாம் சீரியமானத்வா தேஞ்சின்ண்டே போயின்னு இருக்குது குழந்தையாக இருந்த மாதிரியே அப்போ எல்லாம் போய் எல்லாம் சுருங்கின்னு இருக்கு ஆனால் அதுக்குள்ளே வந்து மாறாத ஆத்மாவாக இருக்குது பிரத்யேக நான் குழந்தையாக இருந்தேன் வாலிபனாக இருந்தேன் இப்போ நடு வயசில் இருந்தேன் இப்போ வயசாகிடுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் மாறாத உள்ளுக்குள்ளே அந்த தத்துவம் பிரத்யகாத்மா பிரத்யேகாத்மதையா பாதி விளங்குகிறதுங்கிறார் அப்படி விளங்குகின்றது தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிரா தீரஸ்தத்திர நமுகியதி உடம்பில் பருவங்கள் மாறினாலும் உடம்பில் இருந்து நான் எந்த ஒன்று தத்துவம் அபிமானிக்கிறதோ அந்த அபிமானிக்கிற தத்துவம் யாருன்னு கிடவுண்டர் இது வேறு எங்கேயாவது சொல்ல முடியுமா ஜாதியாக பார்க்குறோம் நம்ம எந்த ஜாதியாக இருந்தாலும் அந்த ஜாதிக்குள்ளே இருக்கிற சரபனைத்தான் பார்க்குறோம் ஷரபா சரபேஸ்வரர்னு ஒன்று அது வேறு ஷரபஹான்னு சொன்னால் அது அது இது ஷரபங்கிறது ஒரு ரூபம் ஒரு மிருகம் அந்த மிருக ரூபமாக இருக்கார்னு ஆக தேஷு பிரத்யேகாத்மத்தையாக பாத்தீதி भीमः भीमः ீமாக வி अपादाने, अपादाने पंचमी <laughs> अगा பஞ்சமீ பாணிசூத்திரம் இந்த பீமசப் வந்தால் அது பஞ்சமீ பக்தியில் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் அதுக்காக போட்டிருக்காரு பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணுறார் இ பாணினி ஸ்மிரு சன்மார்கவர்த்தினாம் அபீம இவா அதாவது இவரு கண்டு பயப்படுகிறார்கள் எல்லோரும் வேதத்தில் இருக்க பீஷாஸ்மாத் வாத்பவத்தை பயந்துன்னா கட்டுப்பட்டுன்னு அர்த்தம் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது இந்த பிரபஞ்ச நியத்தியை மதிக்கிறது லா அண்ட் ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது இது வந்து ஹியூமனால் க்ரியேட் பண்ண லா அண்ட் ஆர்டர் பகவானால் நேச்சுரலால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிற லா அண்ட் ஆர்டரு இருக்கே ஹியூமனுடைய லா அண்ட் ஆர்டரை வந்து இது பண்ணிக்கலாம் ஜட்ஜோ இவங்களா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ராகத்வேஷத்தினால் ஆனால் நேச்சரோட லா அண்ட் ஆர்டரை யார் யார் இது பண்ண முடியும் வயலேட் பண்ண முடியும் ஒருத்தராலே முடியாது வயலேட் பண்ணால் அடிக்கடிக்கும் ஆகையினால் அதாவது சூரியன் சந்திரன் கடல் காற்று எல்லாம் வெதர் அத்தனையுமே ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு ஒரு ஆர்டருக்கு கட்டுப்பட்டு தான் ஒழுங்காக போயின்ட்டுருக்கு அதனால் இவருக்கு பேர் பீமகான்னு பேர் அதனால் என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் சரியாக செல்லும்படி பார்த்து கொண்டிருப்பவர் பீமகாங்கிற சாதாரணமாக பயமுறுத்துபவர்னு அர்த்தம் பீமஹான்னு சொன்னால் பயமுறுத்துறவர்னு அர்த்தம் பயமுறுத்துறதுன்னா என்னன்னா தப்பு பண்ணினா தண்டனை கிடைக்கும் ஒழுங்கா இருந்தால் பயப்படாமல் இருக்கலாம் நம்ம முதல்ல சிங்கப்பூருக்கு போனபோது சொன்னார் நல்லவனுக்கு இந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னார் இந்த ஊருக்கு வரீங்கன்னா நல்லவனுக்கு இந்த ஊர் நல்ல ஊர் தப்பு பண்ணுறவனுக்கு இந்த ஊர் கெட்ட ஊர் மாதிரி அப்போது பீமகா இது பாணினி ஸ்மிருதேகே சன்மார்கவர்த்தி நாம் அபீமஹா நல்ல வழியில் போகிறவர்களுக்கு பயமே இல்லாமல் பண்ணிவிடுவார் நான் தான் நல்ல வழியில் போகிறேன் எனக்கு நல்ல வழியில் போகிறேன் எனக்கு என்னதுக்கு பயம் எனக்கு பயமே இல்லை அப்படியே எனக்கு துக்கம் வந்தாலும் எதா ஜென்மாந்திரத்தில் தப்பு பண்ணியிருப்பேன் நான் ஒத்துவேன் ஆகையினால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நல்ல நேர்மையாக இருப்பவனுக்கு பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சொல்லலாம் சில பேர் நேர்மையாக இருந்தாலும் ஏன் நேர்மையாக இருக்கேன்னு கேட்குறான் சுவாமின்னா அதெல்லாம் வேறு விஷயம் அவன் வந்து அப்படி பண்ணுறான்னா நான் நேர்மையாக சரி நான் நேர்மையாக இருக்கிறதுனால செத்து தான் போகணுன்னா போய்ட்டு போவது என்ன குறைஞ்சி போச்சு வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ம் அடுத்தது சமயஜா சிருஷ்டிஸ்திதி சம்ஹார वा समत्वं यजनं साधु ட் சமையன் ஜாதி சமய சமியம் சாது इति प्रख्लाद பிரதவச்சனம் சிருஷ்டிஸ்திதி சம்ஹார சமயவித்து எப்போ ஒன்றை படைக்க வேண்டும் எப்பொழுது காக்க வேண்டும் எப்பொழுது அழிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர் இறைவன் ஆக்க எப்பொழுது ஆக்க வேண்டும் எப்பொழுது காக்க வேண்டும் எப்பொழுது அழிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர் ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் தாய்மானவர் ஆக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சமய இவனுக்கு இதோடு ஆயுசு முடிஞ்சது அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது யாருன்னா கர்மா இந்த கர்மாவன் நடத்துகிறவர் பகவான் அதில் சமய வீத்து எல்லாம் நேரம் பார்த்துட்டே இருப்பார் இந்த சிசுபாலன் கதையில் வருது இல்லையா அவன் நூறு தடவை சொல்லி முடிக்கிற வரைக்கும் பேசாமல் டைம் பார்த்துட்டுருக்கான் நூறு தடவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுதர்சன சக்கரம் கிளம்பித் அது மாத்திரமில்லை ஷட் சமயான் ஜானா தீவா சமயஜா ஷட் சமயான்னு சொன்ன சமயம்னால் சாதாரணமாக டைம் என்ன சமயம் எத் எந்த சமயத்தில் கிளாஸ் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ஆஹ் சமயங்கிறதுக்கு நேரம்னு இருக்குது ஆகா சமயங்கிறதுக்கு ரித்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆறு ரித்துக்களை அறிந்தவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆறு சமயங்களை அறிந்தவர் பகவானாக தெரியாது விநாயகர் முருகன் சிவன் விஷ்ணு அம்பாள் இதெல்லாம் இருக்கே சூரியன் அப்படி சொல்லலாம் அது சமயம்னா சமயம்னால் மனசை பக்குவப்படுத்துகிறது சமைப்பது சமயம்னா தமிழில் சம்ஸ்கிருதத்தில் ச மயா அவன் மயமாறுது இறைவன் மயமாறுது ச மயா சமயனா தன்மயா ஆ அந்த தச்சப்தத்தில் இருக்கிற சகார் சகாங்கிறது ஆகா தன்மயமாறுது அந்த சமயம் வேறு சமயாச்சாரம்னு ஒன்று இருக்குது சமயாச்சாரா அப்படின்னு சொல்லி லலிதா சாசனாவத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் சமயாச்சார தற்பரா அப்படின்னு இருக்குது ஆனால் சமயாச்சாரம்னா அது இறைவன் மயமாகக்கூடிய ஒரு ஒழுக்கம் வாழ்ந்துட்டே இருந்தால் இறைமயமாக ஆகிடுவோம் ஆனந்தமயம் ஆயிடுவோம் அதை சொல்கிறது உண்டு ஆனால் இங்கே ஆச்சாரால் சொல்கிறது ஷட் சமயான் ஜானாதி காலத்தை அறிவோன்னு அர்த்தம் எப்பெல்லாம் வந்து இது வின்டர் இது வந்து இது வந்து சம்மர் எல்லாம் இல்லையா வசந்த ருத்து கிரீஷ்மத்து ஷரத் ருத்து வருஷ ருத்து ஹேமந்த ருத்து சிஷிர் ருத்து கிரீஷ்மத்து எல்லாம் சொல்கிறோமே வசந்த கிரீஷ்மை இந்த ஆறு ருத்துக்கள் பற்றி வேதத்தில் நிறைய வர்ணனைகள்லாம் வருது ரித்துக்களுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் மாறுகின்றன உடம்பெல்லாம் மாத் உடம்புடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும்னுலாம் இருக்குது சாஸ்திரத்தில் ஆஹா சமயஜா ஆயுர்வேதத்தில் இருக்குது எந்த எல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல ருத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திர மாதிரி அதுக்கு விரதங்கள் சங்கல்பங்கள் பூஜைகள் எல்லாமே இருக்குது ஒரு ஒரு நம்ம ஆன்மீகமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள்லாம் நிறைய இருக்குது அப்புறம் அடுத்தது சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம் சாது அஸ்ய இது வா இந்த யஜான்னு சமயக்ஞ்சது சமயம் ஜானாத்தி சமயக்ஞா முதல்ல சொன்னது இப்போது சமயான்னு பிரிக்கிறார் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இறைவனை பார்ப்பது சிறந்த வேள்வி இது ச ஆதிசங்கர் ஏற்கனவே ரெண்டு தினம் சொல்லியிருக்கார் சில பேர் தப்பாக சொல்கிறாங்க ஆதிசங்கரர் ஜாதி அபிமானம் உள்ளவன் எப்படி சொல்ல முடியும் படிக்காமல் என் சொல்கிறது தப்பு தப்பாக சொல்றர்மாநுானக்கு முக்கியம் கொடுத்த ஜிபிமான சொல்கிறதா இங்க சமயஜாக இது ஏற்கனவே இந்த இதை கோட் பண்ணியிருக்கார் ஆச்சாரியர் இதே விஷ்ணு சாசனத்தில் சர்வபூதேஷு சமத்துவம் எல்லாரிடத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சமமாக இருக்கக்கூடிய கடவுளை அதை அறியறது தான் சமத்துவம் யஜனம் சாது சமத்துவ புத்தி யாகம் எல்லாரையும் பிரம்மமா தரிசனம் பண்ணுறது தான் யாகம் அந்த யாகமாக இருப்பவர் யாருன்னா இறைவன் ஆஹ் சம யஜகாங்கிறார் முதல்ல சமய ஞகா இப்போ சம யஜாங்கிறார் அஸ்ய சாது யஜனம் இவருக்கு சிறந்த வழிபாடு என்னன்னு கேட்டால் எல்லோரையும் இறைவனாக பார்ப்பது இறைவனுக்கு உகந்த சிறந்த வழிபாடு அனைவரையும் இணைவ இறைவனாகக் காண்பதுதான் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வூயிருக்கும் அவ்வுயுராய் அங்கங்கே இருப்பது நீயன்றோ பராபரமே அப்படின்னு வித் பண்டிதமிண சமம் சர்வூஷு திண்டந்தம் பரமேஸ்வரம் யோமா பசிய சர்வச்ச மயி பசியூத்தமானூத்தி சாத்மனி வோமா பசியதியி பசியம் நணியமி சேனப்பணியூத்தம் வோமாஜேகிதமான சயோ மயி வய் யேஷிக்கா தர்மா இப்படி புஞ்சுணு அதுவேஷ்டூ மைத்திரக்கருணைய ஆஹ சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம் சமத்துவம் யஜனம் அஸ்ய சாது யஜனம் இது பண்ணுற பூஜைகளிலேயே உயர்ந்த பூஜை என்னதுன்னா எல்லாரையும் பிரம்மனாக தரிசனிக்கிறது தான் சர்வற்ற பிரம்ம தரிசனமேவ அது ஈஸ்வரனுடைய மயங்கிறார் ஆக இந்த நாமா அதுக்கு பிரஹ்லாதனுடைய வார்த்தையை கோட் பண்ணுறார் விஷ்ணு புராணத்தில் சமத்துவம் ஆராதனம் அச்சுத்திய இது ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கார் ரெண்டு மூணு இடத்துல அச்சுதஸிய ஆராதனம் சமத்துவம் அச்சுதனுக்கு பிடித்த ஆராதனை என்னன்னா சமத்துவம் எல்லாம் விஷமத்தில் சமத்தை பார்க்குறது ஒரு ஒருத்தருட்டியும் மைனஸ் நிறைய இருக்கும் அத்தனைக்கும் நடுவில் அவங்ககிட்ட இருக்கிற அந்த தத்துவத்தை கவனிக்கிறது இது பிரஹ்லாத வச்சனம் அப்படின்னு பிரஹ்லாதன்தி காட்டுறார் பிரஹ்லாதனுடைய வாக்கியம் அப்பா இது அப்படின்னு அடுத்தது என்னது அதுலஷரபோம சமயஜோ ஹவிஹி ஹரிஹி ஹவிஹி ஹரிஹி அர்த்தம் பார்ப்போம் யஜேஷு ஹவிர் பாகம் ஹரத்தீ ஹவி அஹம் ஹி சுவயா சபுரேவா ஹூயத்தை ஹவிஷா ஹவி அப்னன் पुरुषं பசும் इति ஹவிஷுவம் ஸ்மிருமா பும்சா பசாரம் வார்த்தர்ணா சூழ்சம் हविर्भागं ஹவிர் பாடம் கிரஷ்வம் வர்ணச்ச மேஹரிஸ்ரேஷ்டரிரகம் ஸ்மிருதாத் சொல்கிறார் ஹவிர்ஹரிஹின்னு முதல் எடுத்துக்கிறார் ரெண்டாவது हविहीन தனியாக எடுத்துக்கிறார் அப்புறம் हरिहीन எடுத்துக்கிறார் அதாவது ஹவிஷே நமஹா ஹரையே நமஹா அப்படி ரெண்டாக பிரித்து பண்ணலாம் இல்லாட்டி ஹவிர்ஹரையே நமஹா அப்போ நாமத்தை ரெண்டாகவும் பிரிக்கலாம் நாமத்தை ஒன்றாவும் சொல்லலாம் முதல்ல ஹவிர் ஹரிகின்னு தான் எடுத்துக்கிறார் ஹவிர் ஹரையே நமஹா அப்படி தான் எடுத்துக்கிறார் யக்ஞேஷு ஹவிர் பாகம் ஹரதி இது ஹவிர் ஹரிஹி அதை ஹவிஸை எடுத்துக்கொள்கிறார் ஹரத்தின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம் யஜ்யத்தில் விஷ்ணவேஸ்வாஹா அப்படின்னு நிறைய வரும் அப்போ ஹவிஸை ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் ஸ்லோகத்தை அகம் ஹி சர்வயானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு ஒம்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் இருக்கு நான் அல்லவோ எல்லா யஜங்களையும் எல்லா யஜ்ஞங்களின் தலைவனாகவும் அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பவனாகவும் இருக்கிறேன் யக்ஞோபை விஷ்ணுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு ஆகவே யஜ்யஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் ஹவிஸை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறேன் ஆகவே ஹவிர்ஹரையே நமஹா இது பகவதாத் பகவதாத்னா கீதாசாஸ்திரே பகவது உபதேச உபதேச வாக்கியாத் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்லுவார் அதுவா அல்லது ஹூயத்தே ஹவிஷா இத்தி ஹவிஹி ஹவிஷா ஹூயத்தே ஹவிஹி ஹவிஷா ஹோமம் பண்ணப்படுறார் யாருன்னா இந்த படைப்பு கடவுளையே தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் அவரை பசுவாக கட்டி ஹோமம் பண்ணிவிட்டாங்களாம் அபத்னன் புருஷம் பசும் அப்படின்னு புருஷ சூத்தத்தில் இருக்கு அதாவது படை என்ன அர்த்தம்னு கேட்டால் படைப்பு கடவுள் இந்த படைப்பில் தன்னையே தியாகமாக செய்து கொண்டான் அதான் அர்த்தம் அதுக்கு இறைவன் முதலில் தன்னை இந்த வாழ்க்கை அற வாழ்க்கை என்னும் வேள்வியில் தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டான் எனவே இறைவனே தன்னைத்தானே படைப்பிலே தன்னைத்தானே அர்ப்பித்து கொண்டான் என்றால் அந்த இறைவனை வழிபடுகின்ற நாமெல்லாரும் என்ன செய்யணும் எல்லாம் வீடு வாசல் பீரோ மூழ்கை சாமானாக சேர்த்து வைக்கணுமா நாமும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் கொண்டு போகவே முடியாது இந்த அர்ப்பணிப்பு இருக்கிற புண்ணியத்தை அள்ளிண்டு போகலாம் ஒரு இன்னத்தையும் தூக்கி நி போக முடியாது அதுதான் புரிய மாட்டேங்கிறது அங்கே தான் மாய வேலை செய்கிறது நிறைய ஆஹா ஹூயத்தே ஹவிஷா ஹவிஷா ஹூயத்தே விஷ்ணு இது விஷ்ணு ஏவ ஹவிஹி விஷ்ணுவே ஹவிஸ்ஸாக இருக்கார் அதுக்கு பிரமாணம் என்னென்னா புருஷ சுக்தம் அபத்னன் புருஷம் பசும் தேன தேவா அயஜந்த அதுக்கப்புறம் அந்த புருஷன் இது பண்ணின உடனே படைப்பில் எல்லாம் வந்து தான் சிருஷ்டிகள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு எத் புருஷேண ஹவிஷா தேவா வசந்தோ அசியா சீதாஜ்யம் இல்ல மந்திரமெல்லாம் அழகாக சொல்றது வசந்த் அசந்த கால நயாச்சீஷ்மவித்துக் சப்சன் பரி திருசமிதேவாய் தன்வா அப்த்னன்புருஷம் பசும் தஞ்யம் பரிஷி பிரவுன் புருஷஞாத்திரஜந்த சாஷயச்சே இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக புருஷ சுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது ஹவிஷ்டுவம் ஸ்ரூயத்தைங்கிற இது ஹவிஷ்டுவம் ஸ்ரூயத்தை தஸ்மாத் ஹவிஹி அவர ஹரிஹிக்கு தனியார்த்தம் பண்ணலாம் எப்படின்னா ஸ்மிருதி மாத்தேண பும்சாம் பாபம் சம்சாரம் வா ஹரதி பகவான நினச்சுட்டா போகிறோம் எஸ் ஸ்மரண மாற்றேண ஜன்மசம்சாரபந்தனாத் அதுதானே விஷ்ணுதாசநாமம் விமுச்சத்தை நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவேன்னு தானே படிச்சுருக்கோம் எஸ்ய ஸ்மரண மாத்திரைன யாரை நினைச்ச மாத்திரத்தில் நினைக்கிற விதமாக நினைக்கணும் இந்த ஜென்ம சம்சார பந்தரத்துலேருந்து விடுமிச்சுடுவான்னு படித்தோம் அதனால் சொல்கிறார் ஸ்மிருதி மாத்திரைன பும்சாம் மனிதர்களுடைய பாபத்தை போக்குறார் பக வந்து பாபம் பண்ணிட்டோம் பகவானே தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோன்னா நீ அதை பாபத்தை போக்கிய அருளுன்னா அருள் அருள் புரிகிறார் இல்லை என் சம்சாரத்தையே நீக்கணும் இந்த ஜென்மாவே வேண்டாம் கிருபையா பாரே பாஹி முராரே அப்படின்னு சொன்னால் சம்சாரம்வான்னு போட்டார் பாபம் வா சம்சாரம் வா பாபத்தையோ அல்லது சம்சாரத்தையோ அதனால்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயண நாராயண நாராயணா சொல்கிறோம் பிராயஷ் சித்தான் அசேஷானி தபக்கர்மாத்மக்கானிவை யானி எந்த ஒரு ரிச்சுவல் பண்ணினாலும் கடைசியில் நாராயணா கிருஷ்ணா சிவசிவா எல்லாம் சொல்கிறோம் ஆஹா பகவானை ஸ்மரித்தாலே பாப்பம் போயிடும் அப்புறம் என்னது சம்சாரமும் நீங்குகிறது ரெண்டு போட்டிருக்கார் விகல்பம் கொடுத்துருக்கார் பாப்பம் நீங்கிவிடும் சம்சாரமும் நீங்கிவிடும் அப்படிங்கிறதுனால ஹரதீ தி வா ஹரிகி இன்னொன்று ஹரித்வர்ணத்வாத்வா ஹரிகி பச்சைமா மலைபோல் மேனி அதேதான் ஹரித்வர்ணம்னா என்ன பச்சை நிறம் பச்சை மா மலைபோல் மே அதேதான் ஹரித்வர்ணாத் ஹரித்வர்ணாத் வா ஹரிஹி அதுக்கு ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுற ஹராமியகம் சர்ஸ்மர்ணாம் ஹவிர் பாடம் கிரஷ்வகம் வர்ணச்ச மே ஹரிசிரேஷ்டரிரஹம் ஸ்மிருத அப்படின்னு எங்கேயோ சொல்லியிருக்கார் இஸ்லோக்கா ஹுமேம் பதா நகி லகா எங்கே இருக்குதுன்னு தெரியல से तोट्से पाठभेद से एक श्लोक महाभारत शांति पर्व में मिलता है, वह प्रकार हई अदा श्लोक यंगलिया शंकराचार्युद काल तो ये तरले इलोपहूत हरे भागम इलोपहूत हरे भागम कृत स्वहम वर्णश्च मे हरिश्रेष्ठ तस्माह स्मृता उन्नूती ना अरवती இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குதுன்னு தெரில ஆனால் இது இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க சாந்தி பருவத்தில் மகாபாரத்தில் கிடைக்கிறது ஆனால் இந்த ஸ்லோகம் இப்படி சங்கராச்சாரியர் எழுதின மாதிரி இல்லைங்கிறார் ஹராமி அகம் சமர்திருணா ஸ்மர்திருணாம்னா என்னை நினைப்பவர்களுடைய பாவங்களை நான் அழித்து விடுகிறேன் ஹராமி கிரதுஷு ஹவிர் பாகம் ஹராமி யாகங்களில் ஹவிர் பாகத்தை கிரகிக்கிறேன் ஹரி இது பண்ணுகிறேன் வர்ணஸ்டமே ஹரிஸ்ரேஷ்டா என்னுடைய நிறம் சிறந்த பச்சை நிறம் தஸ்மாத் எனவே அகம் நான் ஹரிஹி இது ஸ்மிருதா நான் ஹரிஹி என்று சொல்லப்படுகிறேன் இது பகவதாத் என்று பகவானுடைய வாக்கியமும் காணப்படுவதாக எங்கே இருக்குன்னு தெரியல மகாபாரதத்தில் இருக்குதுன்னு சொல்லி இவர் கொடுத்துருக்கார் கொஞ்சம் மாறியிருக்கு அங்கே இலோபூத யோகேன ஹரே பாகம் கிருதுஷ்மகம் அப்படின்னு இருக்கங்க இங்கே மூணு சொல்லியிருக்கார் நினைப்பவர்களுடைய பாவத்தை போக்குகிறேன் யாகங்களில் நான் ஹவிஸை பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய நிறமும் பச்சை நிறம் எனவே நான் ஹரி என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இனி சர்வலியிருக்கு சர்வலியா அதுக்கர்த்தம் பார்க்கலாம் சர்வ் பிரமாணம் ஜானம் ஜாயத்தை எத்தனை விதிஷ்டம் சர்வலம் திறு சர்வலட்சணலட்சிய தவ பரமார்த்த் சர்வலக்ணலியா ரொம்ப நல்ல முக்கியமானது அதாவது சர்வலக்ணங்கிறதுக்கு சர்வலட்சணை லக்ஷணத்துக்கு பிரமாணைங்க அறிவதற்குரிய கருவிகள் பிரமாணி லக்ஷணம் லக்ஷணம்னா ஞானம் அஹ் சர்வ பிரமாண ஜன்யானரூபம் அஸ்மி அப்படின்னு அர்த்தம் அனைத்து பிரமாணங்களாலும் அறியப்படுகின்ற அறிவாக இருக்கிறேன் அனைத்து அறிவுக்கறி அறியப்படுகின்ற அறிவாக இருக்கிறேன் என்பது கருத்து லட்சணம் ஞானம் ஜாயத்தை எது தத்து வினிர்ஷ்டம் ஏன்னா லங்களை உபதேசிக்கிறதுனால பிரமாணங்களுக்கு லட்சணம்னு ஒரு பேர் பிரமாணம் என்ன பண்ணுறது இப்போ நான் பேசுகிறேன் என் பேச்சு உங்கள் காதில் விழுந்து அறிவை கொடுக்குறது இப்போ சர்வலக்ஷண லக்ஷணியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற இந்த பாஷ்யத்தை படித்து சொல்கிற அர்த்தமானது மனசில் போய் பதியறது அப்போது இந்த அறிவு எப்படி வந்தது நமக்கு சுவாமிஜி விளக்கி சொன்னதுனால வந்தது என்ன விளக்கி சொன்னார் சர்வ லட்சண லக்ஷணியாங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னதுனால அது புரிஞ்சுது இப்போ இந்த அர்த்தங்கிறது என்ன அர்த்தத்தினால அறிவு என்ன என்ன சொன்னோம்னா இப்போ லக்ஷணம் இப்போ சாதாரணமாக வேறு எதுக்கு சொல்லுவோம் பொதுவாகவே ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் லக்ஷணப் பிரமாணாபியாம் வஸ்து சித்தி கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு கடவுள் எப்படி இருக்கிறார் கடவுளை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டோம்மா கடவுள் இருக்கிறார் அப்படின்னா கடவுள் இருக்கிறார்னா எப்படி இருக்கார் இங்கே இந்த பாருங்கள் இந்தலாம் கடவுளா அப்படின்னு கேட்டால் எப்படி இதெல்லாம் கடவுள் தான் அது வேறு விஷயம் ஆனாலும் கூட கடவுளுடைய லக்ஷணம் தெரியணும் அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இங்கே சாதாரணமாக வழக்கத்தில் சொல்கிறது என்னென்னா இப்போ இங்கே ஆசிரமத்தில் ஒரு நாலஞ்சு வாட்ச்மேன் இருக்காங்க அந்த வாட்ச்மேனோட ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன் ஒரு அடையாள ஒருத்தர் சொல்கிறார் கருப்பு சுவாமி அப்படின்னு ஒரு வாட்ச்மேன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோம் வாட்ச்மேன் எப்படி இருப்பார் அப்படின்னா கண்ணாடி போட்டுருப்பார் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவராக தெரிவார் என்ன அவர் தலைமுடியெல்லாம் வந்து நிறச்சிருக்கும் இல்லாட்டி மொட்டை அடிச்சுட்டு அது விஷயம் அப்போ வந்து இந்த மாதிரி நான் அடையாளங்களையெல்லாம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த அடையாளத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிண்டு அங்கே வாட்ச்மேனில் யாருன்னு போய் தேடணும் தேடினா அவர் தெரிஞ்சு போய்டும் இந்த அடையாளம் யாருக்கு பொருந்துறதோ இவர் அது கருப்புசாமி அப்படின்னு தெரிஞ்சுடுவோம் அப்போது அந்த நான் சொல்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் யாருக்கு அப்ளை ஆறுதோ அவங்க தான் அந்த பேர் உள்ளவங்கள்னு தெரியுது அப்போது அப்படி கருப்புசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கருப்பு எனக்கு தெரியுமா தெரியாது முதல்ல தெரியாது நீங்கள் டிஸ் நான் டிஸ்கிரைப் பண்ணினதுக்கு பிறகு தெரியுது அப்போது லக்ஷணம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை உங்கள் கண்ணு வேறு வேலை செய்யணும் நான் சொல்கிற லக்ஷணத்தையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெ பார்க்க முடியும் கருப்பாக இருக்காரா நரைச்ச தள்ள முடியா கண்ணாடி போட்டிருக்காரா வயசானவரா அப்படிங்கிறத சொல்கிறது எது கண்ணு ஆக கண்ணுனாலேயும் நான் சொன்ன லட்சணங்களாலேயும் போய் அப்ளை பண்ணின உடனே தெரியல அதே மாதிரி கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவி எது கடவுளுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் சாஸ்திரம் சாஸ்திரம் தான் கடவுளை பற்றி சொல்லுது சத்தியம் ஞானம் அனந்தம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் அது நம்ம வந்து தூய்மை இல்லாததில் இருந்து பிரித்து பார்க்கணும் நம்ம விழிப்பு கனவு உறக்கம் படைப்பு இந்த படைப்பு வந்து எல்லா உலகத்தில் எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ அதனால் ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு ஊகம் பண்ணி அது வந்து எப்படி வியாபிச்சிருக்குன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோ அந்த லக்ஷணங்களை எல்லாம் புரிஞ்சு நிட்டா நம்ம கடவுளை புரிஞ்சு நடுறோம் ஆக அனைத்து அனைத்து பிரமாணங்களாலும் குறிக்கப்படுகின்ற அனைத்து பிரமாணங்களாலும் குறிக்கப்படுகின்றவராக அவர் இருக்கிறார் குறிக்கப்படுகின்ற அறிவாகவே அவர் இருக்கிறார் கீதையில் சொன்னார் புத்திர் புத்தி மதாம் அஸ்மின்னர் அறிவாழ்கிடத்தில் நான் அறிவாக இருக்கிறேன்னர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சர்வ லக்ஷணைகினா என்ன அர்த்தம் சர்வ பிரமாணைகி லக்ஷணம்னா என்ன ஞானம் லக்ஷணம் சொன்ன உடனே ஞானம் வந்துவிடுது அறிவு வந்துவிடுது ஓஹோ இப்போ வந்து உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் இறைவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு திருக்குறளில் சொல்கிற ஒரு ஒரு நான் சிந்தித்து பார்க்குறேன் தனக்கு உமை இல்லாதான் இறைவன் காலத்திலே நிறைந்திருப்பவன் க இடமெல்லாம் நிறைந்திருப்பவன் என் குணத்தான் இப்படிலாம் நான் வரிசையாக சொல்ல சொல்ல ஒரு ஒரு எழுதியும் சிந்திக்கணும் சிந்தித்தாதான் அது புரியும் சிந்தனைக்கு காரணமாகவும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கிறான்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னால் சிந்திக்கணுமா வேண்டாமா எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்படின்னு சொன்னால் விட்டுடுவோமா என்ன எப்படி எண்ணுதற்கு எட்டால் எழுதலார்னு கேட்போம் அப்போ அதுக்கு புரியும் ஓஹோ அதனால் எண்ணங்களை எந்தது ஒரு தத்துவம் இருந்தால்தான் எண்ணங்கள் இயங்குமோ எந்த ஒரு தத்துவம் இல்லை என்றால் எண்ணங்கள் இயங்காதோ அந்த தத்துவமே இறைவன் அது உன்னுடைய எண்ணங்களுக்கு புலப்படாவிட்டாலும் அதன் இல்லை என்றால் இது இல்லை அது உன் உன் அறிவாகவே இருக்கிறது நீ எங்கேயோ பராக பார்த்துட்டுருக்க அதை கவனி பார்ப்பவனை பார் இப்படியெல்லாம் சொன்ன உடனே சர்வ லக்ஷண லக்ஷியா அதுதான் சொல்றேன் தத் வினிர்திஷ்டம் எது ஞானம் தத் வினிர்திஷ்டம் சர்வலட்சண லக்ஷணம் தற்ற சாது சர்வலட்சணலியா சாது திற சாது சாதுனா பரம உத்தமம் அதுதான் உயர்ந்தது அதுவே உயர்ந்தது சர்வலட்சணிய எல்லா அளவைகளாலும் குறிப்பிடப்படுபவர் திரது சர்வலட்சணிய தசைவ பரமார்த்தத்துவத் எல்லாத்துக்கும் லட்சணும் ஆக எல்லா எல்லா ஞானமும் எல்லா ஞானமும் நமக்கு வந்து பந்தத்துக்கு ஹேத்து அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அதாவது எத்தனையோ விஷயத்தை உலகத்தில் அறியறோம் ஆனால் அத்தனை விஷயம் நமக்கு சுகத்தை கொடுக்குறதாண்ணா சுகத்தை கொடுக்கறதில்ல ஆனால் இவரை தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான் நமக்கு சுகத்தை கொடுக்கறது ஆகையினால தசைவ பரமார்த்தத்வாத் பரம எல்லா லக்ஷணங்களாலையும் தெரிந்து கொள்ளப்படுபவராக இருக்கிறார் எந்த இதுக்கு போனாலும் சரி அதில் இருக்கிறவர் அவர் தான் எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி ஆ சர்வ பிரமாண பிரகாசகா அப்படி சொல்லணும் இல்லை சர்வப்பிரமாண அகோச்சரகா சர்வப்பிரமாண பிரகாசகா எல்லா பிரமாணத்துக்கும் அப்பாற்பட்டவர் எல்லா பிரமாணத்துக்கும் இருப்ப கொடுக்குறவர் நம்ம வந்து கண்ணால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் காதால் மூக்கால் நாக்கால் இதனால் தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் நிறைய புஸ்தகத்தை படிக்கிறோம் டிவியை பார்க்குறோம் வாட்ஸ்அப்பை பார்க்குறோம் எத்தனை தெரிஞ்சுக்கிறோம் அதனால்தானே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறான் அளவுக்கு மீறி தெரிஞ்சு அவங்க பைத்தியம் பிடிச்சி அலையிறான் இப்போ இல்லையா எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க எதை தெரிஞ்சுன்டா நமக்கு மனசாந்தி கிடைக்குமோ அதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சுக்கிண்டா மனசாந்தி இருக்காதோ திரும்ப திரும்ப பாருங்கள் இவ்வளோ நடக்குது பாருங்கள் அப்படின்னு நடக்கிறது அந்நாயத்த நீ அநியாயத்தே பார்த்துருந்தா அந்நியாயத்தே பார்த்துட்டு வேண்டியதான் அதை தான் நடந்துன்னு இருக்கும் உலகத்தில் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ஈஸ்வரனாகவும் நம்ம கவர்மெண்ட்டில் போஸ்ட்டும் கிடையாது நமக்கு நம்ம வேணால் புலம்பிக்கலாம் புலம்புறதுனால என்ன நன்மை அட்லீஸ்ட் இதெல்லாம் வர வேண்டான்னு பிரார்த்தனையாவது பண்ணலாமே நம்மளால் போய் செய்ய முடியாது எவ்வளவோ சண்டை நடக்கிறது அங்கே மதச்சண்டை மொழி சண்டை ஜாதி சண்டை எல்லாம் நடக்கிறது அந்த ஊரில் ஜாதி சண்டை இந்த ஊரில் மொழி சண்டை இந்த ஊரில் மத சண்டை இந்த அரசியல்வாதிகளுக்குள்ள சண்டை நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை என்ன பண்ண முடியும் சண்டைக்கெல்லாம் காரணம் என்ன எல்லாருக்கும் இருக்கிற ராகத்வேஷங்கள் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சண்டை அதர்மத்துக்குள்ளேயே சண்டை தர்மத்துக்குள்ளேயே சண்டை சாமியாரும் சாமியாரும் சண்டை போட்டுக்கிறாருன்னா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ண முடியும்னா சாதாரண ஜனங்கள்லாம் என்ன பண்ண முடியும்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி லோகா சமஸ்தா சுகினோ பவன் தூ சர்வே பவந்து சுகினாக சர்வே சந்து நிராமையாக சர்வே பத்ராணி பிஷந்து என்னத்துக்கு அனாவசியமாக சண்டை போட்டு கொஞ்ச நாள் இருக்கிற இந்த வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கணும் இருக்கிறதெல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு பகவானே அவ்வளோதான் பிரார்த்தனை பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பிரார்த்தனையை பண்ணுறது நல்லது இப்படி நடக்கிறதேன்னு கவலைப்படுறதை விட பிரார்த்தனை பண்ணுறது உத்தமோத்தமம் உண்மையிலேயே நீ சமூகத்தை நினச்சி கவலைப்படுறியானா சமூகத்துக்காக விடாமல் பிரார்த்தனை பண்ணு சும்மா சமூகத்தை பற்றி பேசின்னு இருக்கிறதுனால சமூகத்துக்கு நீ நன்மை செய்ய முடியாது சமூகத்துக்கு நீ நன்மை செய்யணும்னு நினச்சியான சமூகம் நல்லா இருக்கணும் இப்படிலாம் இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டே ஆனால் மனசார பிரார்த்தனை பண்ணு இல்லை ஏதாவது முடியும் எதா சேவை பண்ணுற அமைப்புகளில் சேர்ந்து பண்ண முடியும்னா அதையும் பண்ணு தப்பு ஒன்றும் எதுக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தான் இருக்கார் அவர் அதில் அதனால் அவரை நினைப்பா சர்வ லக்ஷண லக்ஷணியா தசைவ பரமார்த்தத்துவாதுங்கிறார் மற்றதெல்லாம் பரமார்த்தமா மித்யா மற்ற ஞானமெல்லாம் என்ன ஞானம் நம்ம சம்பாதிக்கிற ஞானம் எல்லாம் அநாத்ம ஜானம் மித்யா ஜானம் மித்யா ஜானம் எதுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் மித்யா ஜானம் வேண்டாம் அனாத்ம ஜானம் வேண்டாம் சத்தியானம் போரும் அஹ்லியா சர்வலட்சலட்சியாய நம தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைகைத்தியம் நி புருஷோத்தம நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சி சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தனம் சத்குருநா மகாராஜ்கி